சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கபியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குரு சுவாமிக்கு ஜெயம் அந்த கோபிகைகள் உத்தவனை வைத்து கொண்டு புலம்பினார்கள் பதில் சொன்னார்கள் அதை பார்த்தோம் விவரமாக பார்த்தோம் ஏ பிரபுவே அந்த பலராமனோட அந்த கண்ணன் மகாலட்சுமி வந்து லாலனை பண்ணக்கூடிய பாரசேவை பண்ணக்கூடிய கண்ணனுடைய திருவடிகள் அந்த ராமாவதாரத்தில் பதினாலு வருஷம் ஆச்சு இல்லையா பதிமூணு வருஷம் அவர்கள் வந்து சௌக்கியமாக இருந்தார்கள் அப்போது அப்படிப்பட்ட மகாலட்சுமி ஸ்வரூபமான சீதாதேவி மா ராமனுக்கு வந்து பாரசேவம் கொண்டது அப்படிப்பட்ட அந்த திருவடிகள் தான் கமலமான திருவடிகள் பா தாமரை கோற்ற திருவடிகள் சுற்றி சுற்றி வந்த இந்த நதிகள் ஆறுகள் மலை பிரதேசங்கள் காட்டு பிரதேசங்கள் காடுகள் வனங்கள் பசுக்களும் பசுக்களை மேய்க்கிற போதும் அப்புறம் இந்த வேணுநாதமும் இந்த பசுக்களும் கண்ணுக்குட்டிகளும் இந்த கோபரனுடைய புண்ண புத்திரனான இந்த கோபரன் இந்த கோபரன் நந்தகோபருடைய புத்திரனான நந்தகோபருடைய புத்திரனான கண்ணனை அடிக்கடி நினைவுக்கு உங்களால் முடியலையே மறக்க முடியலையே விஸ்மர்த்தும் நெய்வ சக்குணுமா சீனிக்கேதி தற்பதகி விஸ்மர்த்தும் நெய்வ சக்குணுமா அப்படி அப்படி ஒரு பரம பிரேம பக்தி பரம ஏகாந்த பக்தி பரம பிரேம பக்தி ஏக்க ஏக பக்தி அப்படி இருந்தது தவரேன் ரொம்ப அப்படி அவன் வந்து ராஜ நடைய பெருமிதத்தோடு அப்படி நடக்கக்கூடிய நடையும் மென்மை அதாவது நளினம் உண்டு நளினமும் அழகும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த வெளுப்பான துன்சிரிப்பு விளையாட்டு பார்வையும் மதுரமாக மதுரத்தை விட ஒரு அப்படி ஒரு மதுரமான இனிமையான பேச்சு இதனால் அறிவை இழந்தாச்சு மனம் மனம் உண்மை சொல்கிறத மனசு வேண்டாம் மனசு ஸ்தம்பரமாயிடும் அறிவு இழந்துடணும் புத்தி சித்தெல்லாம் ஒன்று அந்த அபிமானம் போயிடட்டோம் அப்படி இதை நடக்கிறது அந்த ஜீவன் வந்து தான் அந்த பிராரப்தத்துக்கு நடக்க வேண்டியது நடக்கும் அப்படி அறிவு இழந்து நாங்கள்லாம் எப்படி மறப்போம் மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது எப்படி கதம் விஸ்மராமையே விஸ்மர்த்தும் நினைவு சர்க்கணுமா அவரை மறக்கவே முடியலையே நமக்கு வந்து பகவான ரங்கநாதனை இப்போ வெள்ளிக்கொண்ட ரங்கநாத தியானம் பண்ணணும்னா தியானத்தில் நிற்க மாட்டேங்கிறான்னு அப்போ வந்து அந்த ஞானம் வேணும் கோபாலனை வந்து தியானம் பண்ணணும்னா நிற்கவே இல்லையே அணு அணுவில் வந்து நிற்கணும் நிற்க மாட்டில்லைங்க அப்போவர் எப்படி நம்ம மறப்போம் ஏ நாதா வந்து இப்படி அப்பொல பெரிய மகாபாவத்தை அடைந்தார்கள் அப்படி கிருஷ்ண ஜிரபுவை வந்து கேள்விப்பட்டிருப்பேன் அந்த பூனா இது பக்கத்தில் பூரி பக்கத்தில் பூரி ஜெகநாத் பக்கத்தில் ஒரிசா பெங்காலெல்லாம் அந்த சைத்தன்ய மகாபுருனுடைய அந்த சத்தியான அந்த கிருஷ்ண தியானத்தில் அவர்கள் செய்யக்கூடிய நர்த்தனம் பார்த்துருப்பாங்க ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படி ஒரே ராதே ராதே ராதே ராதே ராதேன்னு அவர் தன் பண்ணுவார்கள் அப்புறம் அந்த ராதபாவத்தில் போய் ஹரி ஹரி ஹரி ஹரின் அப்படி சொல்வார்கள் ராதையும் ஹரியும் பாவனையில் வந்து அப்படி சொல்வார்கள் அப்படி இருக்கிற போது புலமின்னுக்கிற அந்த அந்த பாவத்தில் அந்த உயர்ந்த பாவத்தில் அடைந்த கோபிகைகள்லாம் ஏத்தாப்புறம் வந்து உத்தவன் இருக்காங்கிறத மறந்துட்டு உத்தவன் உடைய இடத்துல கிருஷ்ணனையே நினைத்து கொண்டு உத்தவன் இருக்கக்கூடிய இடத்துல கிருஷ்ணனாகவே நினைத்துக்கொண்டு ஏ நாதா ஏ ரமநாதா அப்படின்னார்கள் ஏ நாத்தனே எங்களுக்கெல்லாம் தலைவன் நீதான் திருமகள் கேள்வன் மகாலட்சுமி த மகாலட்சுமி மணாலன் கோகுலத்தினுடைய நாத்தன் நீ தான் வேறு எங்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய எங்களுடைய துன்பத்தை நீ தொடர்ச்சி எடுத்துக்கூடிய கோவிந்தன் உன்னை விட்டு பிரிஞ்சு அப்படி துக்க சாகரத்தில் ஆழ்ந்தி போய்ந்திருக்கும் அப்படி துக்க சாகரத்தில் துக்க சமுதிரத்தில் அப்படியே மூழ்கி போயிருக்கும் எங்களை வந்து கரையற்று எங்களை உயர்த்தியோடு எங்களை உயர்த்தியோடு கரையற்று அப்படின்னு சொன்னார் எதிர்த்தாப்புற கண்ணனாகவே நினைத்து உத்தவன் இருக்கிறத மறந்து சொன்னார் சொல்கிறார் இப்படி சொன்ன அந்த அந்த கோபிகள்லாம் கிருஷ்ணனுடைய அந்த ஏற்கனவே சொன்னார் ஒம்பது ஸ்லோகங்களால் சொன்ன செய்தியெல்லாம் கெடு அப்படி இந்திரியங்களுக்கெல்லாம் மனசுக்கு இந்திரியக்கெல்லாம் புல புலப்படாத ஆத்மா இவர் தான் அப்படின்னு கொண்டு எவர்னா கண்ணன் அப்படிங்கிற தெரிந்து கொண்டும் ஆத்மா தங்களுக்கு ஆத்மாவா இருக்கிறதுன்னு தெரி தெரிந்து கொண்டும் எல்லாருக்கும் அந்தரியாமி இருக்கக்கூடியது நம்மட்டி எங்கிட்டையும் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் அந்தரியாமி இருக்கிறது அந்த கிருஷ்ணனே அப்படிங்கிறத புரிந்து கொண்டும் பக்கத்தில் இருப்பவர்கள் வந்து கண்ணன் அப்படின்னு நினச்சிருந்தேன் அவருடைய பிரிவு அந்த விரகம் அது கஷ்டம் போய் உத்தவரை பாராட்டி பேச ஆரம்பித்தார்கள் அப்படியாச்சு மேல ஐம்பத்தி நாலாவது மூலத்தை சேமிப்போம் ஐம்பத்தி நாலுல உவாசக சின்மாசான் கோபியினா வினதச்சுதாம் கிருஷ்ணலீலா கதாம் காயின் ரமையா மாச கோகுலம் உவாசக சின்மாசான் கோபியினா வினதட்சுதான் வினதன் சுச்சகா வினுதன் சுச்சா கிருஷலீலா கதான் ரமையமோலம் யாவாட்சி திரு சவுவ விஜோகாணன் ஆசன் கிருஷ்ண அனிநியாட்சி த உதவ முஜோகா க்ஷபிரஷ் வாத்தையரோணி வீட்சன் குசுமித்தன் துமான் कृष्ण संस्यन रेमे अदास व्रजों कसा सरिद्वरगिद्रोणीवीक्ष कुसुमता संस्यन रेमे अदाव्रजौकसा दृष्ट्वादिगोपीना कृष्णावेशात्मं उद्दव परमी सामशन इदमं जहो दृष्ट् आधिगोपीना नमस्यनिधं கிருஷ்ணாவேஷாத்மவிலவம் உதவிரீதம் ஜகவு எப்பரம் தனோபோவிந்தமூடபா வாஞ்சன்பவியோ மனுஜோய்மன்மனந்தர்பரம் தனோபோவிந்தமூட வாஞ்சன்பவியம் மனுயோ மனந்தசஸ் அம்பத்தியெட்டு மருடியோபீனா கஷ்டலீலா கம் ாயமைய மாசோகலம் உசக்க மாசன் கோபீனுச்சன் மாசன் கோபீனா வினுதன் சுச்ச कृष्णीला कथा गायन रमयासग गोकुल यहानंद ब्रजेवात्श उधवकसा क्षणप्राण आसन्णस यहानंद्रजेवात्स उधवकसा क्षणप्राण आसन कृष्ण वर्तया சரிவரோணி சரிவனிதிரோணி வீட்சன் குசுமிதான் துமான் கிருஷ்ணம் சரிமரி சூவோகாம் சரிவனிதிரோணி வீட்சு கசுமிதான் துமான் கிருஷ்ணம் சரி ரேமே ஹரி சுஜோகா திருஷ்ட் ஏமா கிருஷாவேஷ ஆமவிப்ளவம் கிருஷ்ண ஆவே ஆமவிப்ளவம் உதவா பரமீத்தா நமச்சியன் இதம் ஜு திருஷ்டோபீனாத்மவிப்ளவம் உதவீ தான் நமஸ்ச்சியன் இதம் ஜகு ஏதா பரம் தனி பிவிவம் கோவிந்த பிரிடபா வாஞ்சன் எது முனியோ வயச்சம் ப்ரமஜன்மனந்த ஏதா பரம் தனுபிருத்தோம் பவி கோபத்வோம் கோவிந்தைவநிக்கிலாத்மனிரூடபாவாக வாஞ்சந்த் எத்பவபியோ முனியோ வயஞ்ச கிம் பிரம்ம ஜென்மபிகனந்த கதா ரசத்தியம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு விளக்கத்தை பார்ப்போம் இன்னமே வருதெல்லாம் இன்னும் அப்படியே உரு உருகி அந்த சத்தியான நிலையை வந்து புரிவதற்காக உண்டான விஷயங்கள் கோபியர்களுடைய இப்படிப்பட்ட சுச்சகா அந்தவருடைய வருத்தங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் வினுதன்னு வினுதன்னு அந்த வருத்தங்களெல்லாம் கஷ்டங்களெல்லாம் போக்கடித்து கொண்டு சில மாதங்கள் அந்த இது உத்தவர் தங்கினார் சில மாதங்கள் தங்கினார் கிருஷ்ண கிருஷ்ணனுடைய லீலைகளையே பாடிக்கொண்டு கிருஷ்ணலீலா கதாம் அவனுடைய கதைகளையும் அவனுடைய லீலைகளையும் பாடிக்கொண்டு கோகுலத்தை அப்படியே சந்தோஷப்படுத்தினார் ஆனந்தப்படுத்தினார் அங்கேயே அங்கேயே வசித்தார் அப்போது ஏன்னா ஒரு தடவை சந்தேகம் சொல்லிட்டு வரையன்னு திருப்பி போனவர் ஒரு நாள் வரையன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் சில மாதங்கள் தங்கினார் கஜியன் மாசான் தங்கினார் அந்த உத்தவர் வந்து அந்த கோகுலத்தில் எப்படி எவ்வளோ நாள் தங்கியிருந்தாரோ அவ்வளவு நாட்களும் அவாட்சி தங்கியிருந்தாரோ அவ்வளவு நாட்களும் லவாசிகளுக்கு கிருஷ்ணனை பற்றி பேச்சுகளாக தான் ஒரு க்ஷணம் மாறி ஆகிடுது எவ்வளவு மாதங்கள் இருந்தாலும் சில மாதங்கள் சொன்னார் வினுவன் கச்சியின் மாதங்கள் சில மாதங்கள் அவ்வளவு நாட்களும் ஒரு க்ளம் மாறி போயிடுது அப்படின்னா பேச்சு எல்லாம் ஒரே கிருஷ்ணனை பற்றி தான் கிருஷ்ணமயமாக இருக்கு அதனால் வந்து அஞ்சு ஸ்லோகம் பத்து ஸ்லோகம் பதினஞ்சு ஸ்லோகம் இருபது ஸ்லோகம் அதுவரையும் போகும் அது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி விஷயம் இல்லாத இருந்தால் இருபது ஸ்லோகம் கூட போகும் விஷயம் இருக்கிற ஸ்லோகம் தான் அஞ்சு ஸ்லோகம் தான் போகிறது அவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்போது ஒரு க்ஷணம் மாதிரி ஆயிடுது ஹரிபக்தன் அவன் ஹரியனு ஹரி இவருக்கு பக்தனாக இருக்கிற ஹரி ஹரிதாசன் அந்த மாதிரி அர்த்தம்லாம் சொல்லுவார்கள் அந்த யுதிஷ்டிரருக்கு பின்னால் வர போகிறார் ராஜஸ்வயாகத்தில் அப்படி இருப்பார் ஹரிதாசனாக அந்த யுதிஷ்டிரருக்கு இந்த ஹரியே அவருக்கு தாசனாக இருந்தார் அந்த ஹரிக்கு இவர் தாசனாக இருக்கக்கூடிய பா உத்தவர் வந்து இந்த நதிகள் வனங்கள் மலைகள் அந்த மலை அடிவாரங்கள் சரிவுகள் அந்த நல்ல அழகாக புஷ்பித்த பூத்து குறுங்கின மரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோகுலவாசிகளுக்கு அந்த கிருஷ்ணனை இவரே வந்து பார்ப்பதற்கு கிருஷ்ணன் மாதிரியே இருக்காரன் கிருஷ்ணன் மாதிரியே ஆக்கிருத்தி அதே உயரம் அதே ஆக்கிருத்தி எல்லாம் என்ன தான் சிதபா பையன் வந்து முன்னாலே பார்த்துருக்கோம் அப்போது கசின் கசின் பிரதர் மாதிரி மந்திரி ஞானி கூக்கரவாசிக்கு கிருஷ்ணனையே நினைப்பு கூட்டிக்கொண்டு ஞாபகப்படுத்திக் கொண்டு சந்தோஷமா இருந்தார் அப்படி உத்தவர் வந்து இப்படி கோபியர்கள் அப்படிங்க இது மாதிரி அந்த கிருஷ்ணன் மனசை அப்படி கிருஷ்ணா ஆவேச ஆத்ம விக்ளவம் மனசை செலுத்தி அதனால் ஏற்பட்ட விரகத்தால ஏற்பட்ட மனசு வியாக்குலம் துக்கம் அதை வந்து பார்த்து அப்படி ஒரு அசர்ந்து போயிட்டார் மகிழ்ச்சி அடைந்தார் அவர்களை வந்து நமஸ்கார மன்றத்துக்காக சொல்லிண்டு இப்படி பேச ஆரம்பித்தார் ஏதாப்பரம் நிலாத்மனி முனி முனிவரெல்லாம் வாசப்படுகிறார்களும் அதாவது கிருஷ்ணனை விட்டு கஷணமாக க்ஷண நேரம் கூட மறக்காமல் தியானத்தில் இருக்கணும் அந்த ஞாபகம் இருக்கணும் விரும்புகிறார்களும் அப்படி பக்தர்களான நாங்களும் விரும்புகின்றோமோ ஆனால் அப்படிப்பட்டது எங்களுக்கு கிடைக்கலையே ஆனால் அப்படி உங்களுக்கு ரூடபாவாக நல்ல வேரூன்றி போயிடுச்சு அப்படியே நல்லா ஸ்திதமாக இருக்குது அதாவது கான்க்ரீட் மாதிரி அப்படியே ஸ்திதமாக இருக்குது அப்படி அசைவில்லாத பிரேம கொண்டவங்களுடைய இந்த கோபஸ்திரிகளை ஏதாக இந்த கோபவத்வகா கோப வது கோபவத்வகா புளுர் அப்போ கோபஸ்திரிகள் மட்டும்தான் இந்த லோகத்தில் சரீரம் அடைத்தவர்கள் அடைய வேண்டிய பலனை அடைந்தார்கள் அப்போ கிருத்தார்த்தர் அழகானார்கள் சரீரம் அடைந்ததற்குண்டான ஒரு சார்த்தகமாஜி இந்த ஜென்மா சார்த்தகம் ஆகி ஏன்னா முழுக்க அந்த கிருஷ்ண ஏற்பட்ட அந்த ஒரு பக்தி அந்த ஞாபகம் பிரேமி இருக்கேன் அப்படி ஒரு பக்தி அது இல்லை நேர பார்க்காதனால ஏற்பட்ட ஒரு ஒரு விரகம் இது சம்சாரத்திலேருந்து பயந்து ரொம்ப தீவிரமாக அதி வைராக்கிய வேகத்து கொண்டு சாதனாச்சியத்தோடு இருக்கக்கூடியவர்கள்லாம் விரும்புகிறார்கள் முக்தர்கள் முனிவர்கள்லாம் விரும்புகிறார்கள் அவள் கிடைக்கலையே அதாவது பக்தர்கள நாங்களும் விரும்ப கிடைக்கலையே இவர்கள் தான் சார்த்துக்கிறானார்கள் அழிவில்லாத இந்த கிருஷ்ணனுடைய கதையில் அதாவது அனந்த கதா ரசத்தியன் அனந்தன் முடிவில்லாதவன் அவன் அவனுடைய ஆம்னி போட்டன் ஆமினி சீஷன் ஆம்னி பிரசண்ட் அப்படிப்பட்ட அவனுடைய மகிமைக்கு எல்லையே இல்லாதவன் அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய கதையிலேயே ஈடுபட்டவர்களுக்கு இந்த பிரம்ம ஜென்மபிகி மூன்று விதமான பிராமண ஜென்மங்களால் என்ன பிரயோஜனம் அது அது அல்லது பிரம்மாவாக பரவி கொடுத்தால் என்ன பிரயோஜனம் ரெண்டு விதத்திலையும் அவர் சொல்கிறார்கள் அதாவது பிரம் பிராமண ஜென்மம் முதல்ல அம்மா அப்பா பிராமண அம்மா அப்பாவுக்காக பிறப்புவது முதல்ல சவுக்ல ஜென்மம் அடுத்தது சாவித்திரம் அதாவது உபநயன சம்ஸ்காரம் பிரம்மோபதேசம் உண்டது ரெண்டாவது மூணாவது இதாகி கிரகஸ்தாசிரமத்தில் போய் குழந்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து ஏற்கனவே இதில் இருக்கணும் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அந்த வேத அத்தியனம் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே வந்து அக்னி அக்னி ஆதாரம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் யாக்ய கர்மாக்கள் பண்ணணும் அதனால் யாக்ய கர்மாக்கள் பண்ணதுனால மூணாவது பிராமண ஜென்மம் இப்படி மூணு விதமான ஸ்டேஜில் அந்த பிராமண ஜென்மா உயர்வாக இருக்கிறது அப்போ சவுக்ளம் அடியன் வந்து ஒரு அம்மா பிராமண அம்மா அப்பாவுக்கு பிறந்தவன் ராவித்திரம் வந்து ஒரு உபநயன சம்ஸ்காரம் சரியான ஒரு ஏழு வயசுல நடக்கப்பட்டது அதாவது கர்ப்பம் கர்ப்பாஷ்டத்துக்கு முன்னால யாகிகம் அதை நான் பண்ணலையே இதுவே தான் இப்போ பாகவதம் சொல்றதே ஒரு வந்து ஞானீக்கியமா இருக்கு அப்போ யாகியங்கிற மூணு விதமான பிரம்ம பிராமணத்தினால் என்ன விசேஷம் அது அடைந்து கிருஷ்ணன்ட பக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணன் பக்தி இருந்தால் இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்போ எது விசேஷம் முக்கியமாக கிருஷ்ண பக்தி முக்கியம் இது இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறாருன்னா அந்த பிரம்மாவாக பரவி கிடைத்தாலும் என்ன பார்த்தோம் இல்லையா அந்த பதினாலாவது அத்தியாயத்தில் பிரம்மா ஸ்துதியில பார்த்தோம் அந்த பிரம்ம ஸ்துத்திலே பார்த்தோம் இல்லையா அப்படின்னு சொன்னார் இந்த கோகுல கோக்குலத்து ஜனங்களை தான் அவர் சக்தியாக கொண்டாட்டார் அவர் அகோபாகியம் அகோபாகியம் அப்படின்னு கொண்டானியும் அப்போ பிரம்ம பதவி கிடைச்சும் கிருஷ்ண பக்தி இல்லை என பிரயோஜனம் இல்லை கிருஷ்ண பக்தி இருந்து ஒன்றும் பக்தி இல்லாட்டாலும் பிரம்ம பதவி இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அப்படி சொன்னார் விவரமா பரப்பும் உதவர் வந்து இப்படி கிருஷ்ணலீலையினுடைய பற்றிய செய்திகள் எல்லாத்தையும் கிருஷ்ண லீலைகள் அதை பற்றிய கீர்த்தனைகள் அவனை பத்தியும் ஒரு உசந்த விஷயங்கள் பாடிக்கொண்டு அதனால கோபிகளுடைய அந்த துக்கம் விரக துக்கத்தை போக்கி கோகுலத்தை சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தி சில மாதங்கள் அங்கே தங்கியிருந்தார் அதுதான் கதிஜன் மாசான கஜின் அவரை அவர கோகுலத்தை ரமையா மாசம் கோகுலம் கோகுலம் இடவாக கோகுரத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகள் கோபர்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தினார் ஆனந்தப்படுத்தினார் அப்போது கண்ணனை பற்றின ஒரு விரகம் வந்து இவரை பார்த்தோன்னே இவர் வந்து கண்ணனை மாதிரி இருக்கிறதுனால அதனால் அவர்களுக்கு வந்து கண்ணனை பற்றியே பேச்சு இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அங்கேயே தங்கியிருந்தார் அவர் சந்தோஷப்படுத்தினார் அப்போது அங்கே நாள் வந்து கோகுரத்தில் வசித்தாரோ அவ்வளவு நாட்களும் முழுக்க முழுக்க முழுக்க கிருஷ்ணரை பற்றியும் மதுரமான பேச்சுகளாலையும் கிருஷ்ணனை பற்றிய அவனுடைய இளையகளை பற்றியும் கிருஷ்ணனை பற்றிய சேஷ்டிதங்களாலே அவனை பற்றிய வார்த்தைகளாலேயே கோகலவாசிகளுக்கு எல்லா அவ்வளவு நாட்களும் கட்சின் மாதம்னு சொன்னார் அவ்வளோ மாதங்களும் ஒரு க்ஷணமாக ஓடி போயிருக்கு அதான் நல்ல விஷயங்கள்லாம் அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஓடி போடும் துக்கமாக இருக்கிறதையும் துட்டு யோகா இது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ இதில் கோபிகா கேதத்தில் படம் அப்படி ஆகிடும் ஒரு கிணம் துக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி அப்படி இருக்கு ஹரிபக்தன் ஹரியனுடைய பக்தன் ஒரு சொந்த பக்தன் ஞானி அப்படிப்பட்ட புத்தவர் வந்து இந்த ஆறுகள் பலவிதமான ஆறுகளை ஓடுறது இல்லை சின்ன சின்ன ஆறுகள் யமுனைக்கு கிளையாறு மாதிரி அந்த ஆறுகளும் அந்த மலைகளையும் கோ கோவர்தன கிரியையும் பள்ளத்தாக்குகளையும் கோவர்தன அடிவாரங்களையும் அப்படி பூத்துக்குழுக்கூட புஷ்பிதமான மரங்களையும் இந்த வனங்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டு கோகுலத்தை அப்படி சஞ்சாரம் பண்ணி கோகுலவாசிகளுக்கு கண்ணனியே நினச்சிட்டு மாதிரி அப்படி ஒரு ஞாபகப்படுத்திக் கொண்டு அப்படியே வந்து அங்கே தங்கினார் அவர்களை சந்தோஷப்படுத்தினார் பொழுதுபோக்கினார் கிருஷ்ணன்ட்டே மனசை கொடுத்த அந்த கோபியர்கள் தான் அவர்கள் படக்கூடிய அந்த ஒரு மனசு விரகத்தால் ஆற்றாமையும் அவருடைய பக்தியினுடைய அப்படி ஒரு பராகாஷ்டையான ஒரு தி ஒர் தி பெஸ்ட்டு தி பெஸ்ட் பக்தி தி ஹையஸ்ட் லெவல் பக்தி அது அப்படி பார்த்து ஹையஸ்ட் லெவல் பக்தி எஸ் லெவல் பக்தி அப்படி அவர்கள் வந்து படக்கூடிய ஒரு விரகத்தால் இருக்கூடிய கஷ்டத்தையும் பார்த்து அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்ட புத்தவர் வந்து அவரோட நமஸ்காரம் பண்ணி பேச ஆரம்பித்தார் இதுதான் எல்லா ஜீவன்களையும் ஆத்மாவா இருக்கக்கூடிய கோவிந்தன்ட்டு இப்படி ஒரு அசைவில்லாத திடமான ஒரு பிரேம பக்தி உங்களுக்கு வேரூண்டு இருக்கணும் திடமா இருக்கணும் ஒரு காங்கிரீட் மாதிரி ஒரு இந்த காங்கிரீட் பில்லர் இருக்கிற மாதிரி ஆடாமசி அப்படி இருக்கணும்னா அது துன்பமாக ஆச்சரியமாக இருக்கேன் இந்த லௌகிகமான விஷயங்களை பார்த்து பயந்து நடக்கக்கூடிய மூக்குக்களும் முனிவர்களும் பக்தர்களான நாங்கள்லாம் எதை விரும்புகிறோமோ அதை உங்களுக்கு அப்படி அப்படி இருக்கேன் இப்படி அசையவே இல்லாத அப்படி திடமான அப்படி எந்த விதத்திலையும் மோகிக்காத அந்த கிருஷ்ணன் இருக்கக்கூடிய பிரேம பக்தியை கொண்ட இந்த கோபிகள் தான் உண்மையிலேயே இந்த சரீரத்தை அடைந்தவர்களுடைய பலனை பெற்றவர்கள் சார்த்த கிரகநாளர்கள் பகவானுடைய திருவிளையாடல்களுடைய அந்த கதா அமுதம் அதை குடித்தவனுக்கு நல்ல குடி பிறப்பு இருக்குது பிராமணர்களுக்கு உண்டான உப்பநயன சம்ஸ்காரமாக இருக்குது பெரிய பெரிய யஜ்யங்கள்லாம் யாகங்கள் படக்கூடிய யஜமானனாக இருக்கக்கூடிய இப்படி மூன்று விதமான பருவிகளால் என்ன பிரயோஜனம் சவுக்கலம் நல்ல அதாவது ஒரு பிராமண அம்மா பிராமண அம்மா பிராமண அப்பாவுக்கு பிறந்த நல்ல குடிப்பிறப்பு நல்ல வம்சம் பிராமணருக்கு உண்டான அந்த உபதயன சம்ஸ்காரங்கள் சாவித்திரம் பெரிய பெரிய யக்ஞ யாகங்கள்லாம் நடத்தி யஜமானனாக இருக்கக்கூடிய யஜமானன்னா யா யாகம் யஜ யக்ஞம் யஜனம் பண்ணவர்கள் யஜமானம் அப்படி தீட்சிதர்கள் யாகிகம் இப்படி மூன்று விதமான பிரிவுகளாக என்ன பிரயோஜனம் பகவானுடைய அந்த கதாமிருதத்தில் ஒரு பிடிப்பு பற்று அதை குடிக்கக்கூடிய ஒரு பாகியத்தை அடைந்த அதுவே வசத்தி அது கிடைக்கப்படாத ஒத்தனுக்கு இப்படி பல பல க இப்படி இவ்வளோ வசத்திலேருந்து என்ன பிரயோஜனம் பல பல கல்பங்கள் தோறும் பிரம்ம பதவி கிடைத்ததா என்ன பிரயோஜனம் பிரம்ம பத பலவித பிரம்மதேவ பதவி கிடைத்தாலும் பகவத் பக்தி இல்லைன்னா கிருஷ்ணனுடைய பக்தி இல்லைன்னா அந்த ஜென்மம் வீணு தான் சொல்ல முடியாது அதனால் ரெண்டு விதத்திலையும் சொல்கிறார் பிராமணரை பிரிய வசத்தியஸ்து ஒரு யாக வாஜ்பாய் யாகம் ப்ரகஸ்பித சவம் இல்லாமல் ஒவ்வொரு கல்பத்திலும் இருந்தாலும் அந்த கிருஷ்ணபக்தி இல்லை பிரயோஜனம் கிடைச்சா போதும் பக்தி இருந்தால் சார்த்தகமா இருக்கும் பிறவி அடைந்தனுடைய பலனாகிறது உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் இது சொல்றது உடம்பினை பெற்ற இந்த சரீரம் அதாவது மனுஷ சரீரத்தை அடைய பா பலன் என்ன சார்த்தகம் மதன் என்ன இந்த சரீரத்துக்குள்ள அந்த உரையக்கூடிய அந்த கிருஷ்ணனை கோவிந்தனை பார்ப்பது அதனால் உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் அப்படி பெரிய வசத்தியான பாரம பிரேம பக்தியை பார்த்தார் உத்தவர் மேலே ஐம்பத்தி ஒம்பது மேலே பார்க்கணும் கிருஷ்ணார்பணி